வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் சேலத்தில் இருந்து எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னைக்கு மீண்டும் இயங்க உள்ள விமான சேவையை முதல்வர் பழனிசாமி சேலத்தில் நேற்று தொடங்கி வைத்தார் காவிரி நதிநீர் பிரச்சினையில் மேலாண்மை வாரியத்துக்கு பதிலான எந்த அமைப்பையும் ஏற்க மாட்டோம் என ஈரோட்டில் நடைபெற்று வரும் திமுக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலயத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கந்தகடை ஆக்சைடால் சுற்றுச்சூழல் கடல்வாழ் உயிரினங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவதால் அந்த ஆலையை உடனடியாக மூட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் ரஜினி மக்கள் மன்ற தலைமையின் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டுக்கும் பெயர் பெற்ற ரசிகர்கள் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவது இதுவே கடைசி முறையாக இருக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் அறிவுறுத்தியிருப்பதாக மன்ற நிர்வாகி பி எம் சுதாகர் தெரிவித்துள்ளார் அப்பல்லோ மருத்துவமனைகள் குழும தலைவர் பிரதாப் ரெட்டிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சசிகலா புஷ்பாவை ஒரியண்டல் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி திருமணம் செய்து கொள்ள மதுரை குடும்ப நல நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மாநிலங்களவையில் உள்ள எம்பிக்களின் தொன்னூறு சதவிகிதம் பேர் கோடீஸ்வரர்கள் என்றும் எம்பிக்களின் சராசரி சொத்து மதிப்பு ரூபாய் ஐம்பத்தைந்து கோடி என்றும் தெரியவந்துள்ளது தூய்மையான இந்தியா போல் ஆரோக்கியமான இந்தியாவும் முக்கியம் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார் தேசிய மருத்துவ ஆணையம் மசோதாவை எதிர்த்து டெல்லியில் இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பில் நாடு முழுவதும் மருத்துவர்கள் கலந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தனா் பேஸ்புக்கில் இந்தியர்களின் தகவல்களை திருடி முறைகேட்டில் ஈடுபட்ட கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தனிமதமாக அறிவிக்கப்பட்ட லிங்காயத்துகளுக்கு சிறுபான்மை அந்தஸ்து கர்நாடக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தண்ணீர் இல்லாத நகரமாக பெங்களூரு புனே உள்ளிட்ட நகரங்கள் மாற வாய்ப்பிருப்பதாக ஆய்வறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான போக்கை கடைபிடித்தால் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இருந்து வெளியேறி விடுவோம் என்று அமெரிக்கா மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் தஞ்சம் அடைந்துள்ள ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அகதிகளுக்கு இந்தியா முப்பத்தி கோடி அளிக்க முன்வந்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் வரும் மே மாத இறுதியில் பேச்சுவார்த்தை நடத்த முன் வடகொரியா தென்கொரியாவைச் சேர்ந்த உயர்நிலை குழுக்கள் வரும் இருபத்தி தேதி சந்தித்து பேச உள்ளன பகத்சிங் உள்ளிட்ட மூன்று சுதந்திர போராட்ட வீரர்களின் எண்பத்தி ஏழாவது நினைவு தினம் பாகிஸ்தானில் அனுசரிக்கப்பட்டது பசிபிக் கடலில் பிளாஸ்டிக் கழிவுகள் மீன்பிடி வலைகள் என சுமார் எண்பதாயிரம் டன்னுக்கு கதிகமான குப்பைகள் மிதக்கின்றன என ஆய்வில் தெரியவந்துள்ளது வணிகச் செய்திகள் எஸ் பி வங்கியில் ரூபாய் இருநூற்றி கோடி கடன் வாங்கி நாதல்லா ஜுவல்லர்ஸ் நிறுவனம் மோசடி செய்துவிட்டதாக சிபிஐ பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிவிக்களில் பயன்படுத்தப்படும் எல்சிடி மற்றும் எல்இடி செல்கள் மீதான இறக்குமதி வரி பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது நீரவ் மும்பை வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட கடிகாரங்கள் மற்றும் ஓவியங்களின் மதிப்பு ரூபாய் முப்பத்தி ஆறு கோடி என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆசியாவின் செலவு குறைந்த நகரமாக பெங்களூரு இருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது அந்த பட்டியலில் சிங்கப்பூர் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது படிக்கும்போதே சம்பாதிக்கலாம் எனும் திட்டத்தை செயின் குபை நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது வரி உயர்வுள்ளிட்ட காரணங்களால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இதுவரையிலான காலகட்டத்தில் உலக பணக்காரர்கள் 500 பேருக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு கோடி டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மிக குறைந்த ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் எனும் சாதனையை ஆப்கானிஸ்தான் லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர் கான் படைத்துள்ளார் தந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ஸ்டீல் ஸ்மித்தும் துணை கேப்டன் பதவியிலிருந்து டேவிட் வார்னரும் ராஜினாமா செய்துள்ளனர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாகத் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கவுரவ் ராணா வெள்ளிப்பதக்கமும் அன்மால் ஜெயின் வெண்கலப்பதக்கமும் பெற்றனர் மியாமி ஒபன் டென்னிஸ் தொடரில் ஜோகோவிச் ஓஸ்னியாக்கி ஆகியோர் அதிர்ச்சி தோல்வியடைந்தனர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி முன்னிலை பெற்றுள்ளது இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டம் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டது தயாரிப்பாளர் சங்கத்தினர் போராட்டத்தால் சினிமா தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று ரஜினிகாந்த் விஸ்ராலிடம் வலியுறுத்தியுள்ளார் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் சீசன் டூ வை தொகுத்து வழங்கிய பின்னரே இந்தியன் டூ படத்தில் நடிக்க கமல்ஹாசன் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தயாரிப்பாளர்களின் நிதி சுமையை குறைக்க தனது உதவியாளர்களுக்கு தன் சொந்த பணத்தில் சம்பளம் கொடுப்பது என்று முடிவு நடிகர் சூர்யா இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடைக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்